வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு மார்கரெட் ஹக்ஸ் அல்லது ஆனி மார்சல் இரண்டு பெண்மணிகளில் ஒருவர் இங்கிலாந்தில் நாடக மேடையில் தோன்றி ஷேக்ஸ்பியரின் பிரபல நாடகமான ஒத்தெல்லோ நாடகத்தின் டெஸ்டிமோனியா பாத்திரத்தை ஏற்று நடித்தார் இங்கிலாந்து மேடை ஒன்றில் பெண்மணி ஒருவர் தோன்றி நடித்தது இதுவே முதல் முறையாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆஸ்திரியாவில் வியன்னா நகரில் ரிங் திரைப்பட அரங்கில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஆறுநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் ஹாங்காங் மற்றும் மலாயா ஆகிய பகுதிகளை தாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பெரும் இன அழிப்பு நடவடிக்கையாக போலந்து நாட்டின் லோட் என்ற இடத்தில் யூதர்களை கொள்ளுவதற்கு நாசிகள் முதன் முதலாக நச்சுவாயு பேருந்தை பயன்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன குடியரசின் தலைநகர் நாங் சிங்கில் இருந்து தாய்பே நகருக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அணு ஆயுதம் அமைதிக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டுவை டி ஐஸ்னவர் அறிவித்தார் அணுசக்தி அமைதிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டுவை டி ஐஸ்னவர் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடி அங்கீகரிக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கிரேக்க கப்பல் ஒன்று மத்திய தரைக்கடலில் உள்ள ஏஜியன் கடலில் மூழ்கியதில் இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொது மூலம் கிரீஸ் நாட்டில் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூரினாமில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்க் அமைப்பு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் மாலத்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டின் தலைநகர் லீமாவுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த விமானம் கடலில் விழுந்து மூழ்கியதில் அந்நாட்டு கால்பந்து அணியினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தை கலைப்பதென ரஷ்யா பெலாரஸ் உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் முடிவெடுத்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்னமெரிக்க நாடுகள் ஒன்றியம் உருவானது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதியில் நிகழ்ந்த விபத்தை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்பேக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் பால்கன் ஒன்பது என்ற விண்கலத்தை இரண்டாவது முறையாகவும் டிராகன் என்ற விண்கலத்தை முதல் முறையாகவும் விண்வெளிக்கு அனுப்பியது ஒரு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பி அதை பத்திரமாக பூமிக்கு திரும்ப கொண்டு வந்த முதலாவது தனியார் அமைப்பு ஸ்பேசெக்ஸ் அமைப்பாகும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் கார்கோஸ் விண்கலம் வெள்ளிக்கோலை எண்பதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அருகாமை தூரத்தில் கடந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஆத்மானந்தர் இந்திய துறவி யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சர்மிளா தாக்கூர் இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கங்கை அமரன் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சே பெருமாள் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மனோபாலா தமிழக திரைப்பட இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நிருபமா வைத்தியநாதன் இந்திய டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கோல்டா மேயர் இஸ்ரேல் நாட்டின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தோப்பில் பாசி மலையாள நாடக திரைக்கதை எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் அகஸ்தியர் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கு ராமலிங்கம் தமிழக கவிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நேத்துநூரி கிருஷ்ணமூர்த்தி தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் இந்நாளின் சிறப்புகள் சார்க் நாடுகள் தினம் இன்று பனாமா நாட்டில் அன்னையர் தினம் மற்றும் தேவமாதா கருவுற்ற திருநாளான மரியாவின் அமல உற்பவம் விழா உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே